ஒரு நன்றினிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணு கீர்த்தனா ஆலோசனையோ நல்லவையோ உப்பையோ உன்னிடம் கேட்கப்படாத வரையில் அழிக்க வேண்டாம் ஆம் ஆலோசனையோ நல்லவையோ உப்பையோ உன்னிடம் கேட்கப்படாத வரையில் அழிக்க வேண்டாம் என்கிறார் ஜெர்மன் நன்றி வணக்கம்